ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூருன் சந்தமான மேவே லந்துச்ச சாா ஸிரவிணம் மேவே ஓ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபியோப்பிர பிரோம்மவாஹமஸ்மி ஓணுயாமே மார்ரங்கை வாசி பத்தொம்பதாவது மந்திரம் மைய சகலம் ஜாத்தம் மயித்த மயி யாதிவயம் ப்ரமதேவர் ஆஸ்வலாயன மகரிஷிக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணியிருக்கிறார் இது நடந்து கொண்டிருக்கு நிதித்தியாசனத்து மூலமாகவே பிரம்மனுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்லி அவஸ்தாத்ரயம் அவஸ்தாத்ரய சாட்சி பிரம்மன் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமானதும் பிரம்மன்னு சொல்லி ஆகையினால சாட்சி வேற பிரம்மம் வேற இல்லை சாட்சி பிரம்மஸ்வரூபந்தான் ஆக சிஷியனுடைய அனுபவ வாக்கியம் மாதிரியே இந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறது உபனிஷத்து ஆக சிஷியனே சொல்கிறான் ஆஸ்வலாயனரே சொல்கிறார்னு வச்சுப்போமே மையேவ சகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி ஆக இந்த சமஸ்திரபஞ்சத்துக்கும் ஆதாரம் அகம் நான் சொல்றபோது இந்த வரையறைக்கு உட்பட்டது இல்லைங்கிறது மறக்க விடாது அகம்னு நான் சொல்றபோது இந்த உடம்பு மனசு இதனால வரையறுக்கப்பட்ட நான் கிடையாது அதுதான் சொன்னேன் இந்த உடம்பு மனசு இவைகளால் வரையறுக்கப்பட்ட நான் சொன்னாலும் அந்த நான் என்பது இந்த வரையறைக்குட்பட்ட நானை குறிக்காது சரிதானே ஆக இந்த லிமிட்டடை இப்போ நம்ம பார்க்குறப்போது விவகாரம் பண்ணுறப்போ நான் காடன் சொல்லி தரப்போ நான் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த நான்கிறது இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நான் அகம் அகம் அப்படின்னு விவகாரம் பண்ணுற போது இந்த அகங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அகம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் இந்த ஒன்று புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லாட்டி மனசோட ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லாட்டி சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் ஏதாவது பதவியோட பாஷையோடு ஐடென்டிஃபை பண்ணி இந்த அகம்ங்கிற போது அகம் அதுக்கப்புறம் வந்து விஜானமயன் மனோமயன் பிராணமயன் இப்படிலாம் வரும் இந்த அகம் இல்லை அகம்னு சொல்கிறபோது நான்னு சொல்கிறபோது இந்த அகம் ம் சஹா இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக தத்துவத்தை தான் இங்கே அகங்கிற பதத்தினால சொல்கிறோம் நான் என்ன பண்ணுறேன் இந்த லிமிட்டெட் வரையறுக்கப்பட்டிருக்கிற ஐங்கிறத டிசோர்ன் பண்ணிவிடுறேன் நான் இதை வந்து டிசோர்ன் பண்ணிவிடுறேன் அப்புறம் சர்வகத சைத்தன்யமாக என்ன ஓனப் பண்ணுகிறேன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உணர்வாக என்னை கருதி கொண்டு சொல்லுகிறேன் ஆகவே என்னிலேயேன்னு சொல்கிற போது இந்த அகம் கிடையவே கிடையாது இந்த அகமும் அதில் இன்க்ளூட் சோ மெனி அகம் ஏகப்பட்ட கற்பனை நான் உண்மையான நானில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளோ ஏகப்பட்ட நான் இருக்கு ஒரு நானா ரெண்டு நானா நான் என்னில் கோடானு கோடி நான் இருக்கிறது ஒன்று ஒன்று தன்னை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிகிட்டுருக்கேன் ஐ ஆம் அமெரிக்கன் ஐ ஆம் மேல் ஐ ஆம் ஃபீமேல் அப்படின்னு எனக்கு இல்லாமல் சொல்லிட்டு ஒன்று ஒன்று இருக்கு சொப்பனத்தில் இருக்கிற அத்தனை அகமும் யார் சொப்பனத்துக்குள்ளே நான் எத்தனையோ பேர்கிட்ட விவகாரம் பண்ணின்னு இருக்கேன் சொப்பனத்தில் எத்தனையோ பேர்கிட்ட நான் விவகாரம் பண்ணுறேன் அத்தனை அகமும் யாராக இருக்க முடியும் எல்லாம் மனோ கல்பித்தம் அத்தனை அகமும் நானாக தான் இருக்க முடியும் அது மாதிரி அனைத்து அகமும் நானே அனைத்து அகமும் நானே புரிய பாடத்துக்காக சொல்கிறேன் உபதேசத்துக்காக சொல்கிறேன் அப்படி சொன்னால் இப்படி இப்படி இல்லைன்னு சொன்னால் அது மனசுக்குள்ள பதியும் ஆக வேண்டும் ஆகையினால மையேவ சக்கலம் ஜாத்தம்னு மைய அப்படின்னா தான் நான் கீதையும் சொன்னேன் கிருஷ்ணர் சொன்னால் என்ன நான் சொன்ன என்ன நீங்கள் சொன்னால் என்ன யார் வேணாலும் சொல்லலாம் புரிஞ்சென்று சொல்லணும் புரிஞ்சுன்னு சொல்லணும் என்னிடத்தில் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறபோது என்னிடத்தில்ங்கிறது எதை குறிக்கிறது இந்த வரையறுக்கப்பட்ட இதையா கிடையவே உணர்வில் வரையறுக்கப்பட்ட உணர்வர்கள் இருக்கிறார்கள் எப்படி வரையறுக்கப்படாத தூய உணர்வில் வரையறுக்கப்பட்ட உணர்பவர்கள் இருக்கிறார்கள் ஆக உணர்பவன் என்பதே உணர்வில் கற்பிக்கப்பட்டது உணர்பவன் என்பதே உணர்வில் கற்பிக்கப்பட்டது இல்லையா நான் உணர்றேன் அப்படின்னா நீ உணர்றேன்னு சொல்கிற போது உணர்கிறேன்னா பண்ற உணரப்படும் பொருள் வேறு உணர்பவன் வேறு உணரப்படும் பொருள் வேறு உணர்பவன் வேறு உணர்வு இங்கிலீஷ்ல சொன்னிங் இதெல்லாம் வந்து அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்பதெல்லாம் இந்த சுத்த சைதன்ய கல்பிதம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகையினால என்னிடத்துலேருந்து எத்தனையோ பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறது எத்தனையோ பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணுறது எத்தனையோ பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சனிப்பெயர்ச்சிக்காக அலையிறது எத்தனையோ பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிக்கிறது நிறைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சாப்பாட்டுக்கு அலையிறது பாவம் நிறைய பாடி மைண்டு காம்ப்ளக்ஸுக்கு வந்து ஒரே சம்சாரம் துக்கம் சில பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நான் தன்னை துவைத்தின்னு சொல்லிக்கிறது சில பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தன்னை விசிஷ்டா சொல்லிக்கிறது சில பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எல்லாம் தன்னை சைவன்னு சொல்லிக்கிறது சில பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தன்னை மானமுள்ள மரத்தமிழன்னு சொல்லிக்கிறது தமிழே தெரியாதைக்கு சொல்லிக்கிறது தன்னைத்தானே சில பாடிமை காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஏமாத்திக்கிறது சில பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இன்னொருத்தனையும் அதனால மையேவ சகலம் ஜாத் பொய்யும் மெய்யும் இந்த உணர்விலேயே இருக்கிறது வியாபாரிக சத்தியமும் வியாபகாரிக அசத்தியம் அசத்தியம்னா என்ன வியாபாரிகத்தில் ஒரு காலத்தில் இருந்தது காரணம் எத்தனையோ தாத்தா பாட்டி வந்துட்டு போயாச்சு எத்தனையோ பேரம்பேத்தி வந்துட்டு போயாச்சு பேரம்பேத்திலாம் தாத்தா பாட்டி ஆயாச்சு தாத்தா பாட்டி பேரம்பேத்தி இப்படியே போயிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் சமுத்திரம் மாதிரி அலையாலையாக வந்து வந்து போயிட்டே இருந்த கைவிளத்தில் ஒரு பாடல் வருமே கல்லோலங்கள் போனவே வந்து போனவை எத்தனை என்பேன் ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே அப்படின்பர் கைவல்ல இந்த தத்துவ விளக்கப்படலத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு அப்புறம் சொல்கிறேன் ஜென்ம கல்லோலங்கள் வந்து போனவை எத்தனை என்பேன் ஆன ஆலமர் கடவுள் அத்தனைக்கும் சாட்சி நீயேம்பர் அது வேறு தட்சிணாமூர்த்தி மேலே சத்தியம் வேறு ஆலமர் கடவுள் மீதானை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே ஆகவே மையேவ சகலம் ஜாத்தம்ங்கிறத நீங்கள் நிறைய டொல் பண்ணணும் மையேவ அப்படின்னா என்னிடத்திலேயே அந்த என்னிடத்திலேயே நான் சொல்கிற போது இந்த வரையறை காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் எல் எதுனாலையும் வரையறுக்கப்படையாது எண்ணற்ற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நானே வறண்டு போயிருக்கிற நதியும் நானே நல்ல செழிப்பாக ஓடுற நதியும் நானே அப்படின்னா சமஸ்தேஷங்களும் நானே சமஸ்தேஷங்களும் ஆகாஷமே இம்மேலே கல்பித்தோம்னா என்னத்தை சொல்கிறது ஸ்பேஸ் இட் செல்ஃப் சூப்பரிம்போஸ்ட் ஆன் மீ அப்படின்னு சொன்னா இந்த லிமிட்டட்லியாக இருக்கும் ஆத்மன ஆகாஷம்பூத்தா லட்சிதானந்த ரூபிவோகம் ஷிவோகம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அஹம் விஸ்வம் புவனமியம் உபனிஷத்தே சொல்கிறது அதாவது சாப்பிட்றவனும் நான் தான் சாப்பாடும் நான் தான் அஹம் அன்னம் அஹம் அன்னம் அஹம் அன்னம் அஹம் அண்ணாதா அஹம் அண்ணதா அஹம் அண்ணதா என்ன அர்த்தம் அது அஹமன்னம் அஹமன்னம் அஹமன்னம் இந்த உண்மையை தெரிஞ்சு கொண்டோன்னு உபனிஷத்தே சொல்கிறது பரிமர இத்துபாசீத பரியேணம் மிரிய பிருகுவல்லி தைத்திரிய உபனிஷத்து பரியணந்தஸ் பத்ன பரிய பிரித்திரு சயாருஷே எச்சா சாதித்தியே சேகா ஆஹ ஹிணியம் இந்த தைஜசனும் வச்சு தைஜசிணியம் ஆஹ இந்த இண்டிவிஜுவலும் டோட்டலும் உண்ணுங்கிறது சயச்சாருஷே எஸ் சாசா வாதித்யே ச ஏகா அது ஒரு உபதேசக் கிரமம் சயே வம்பித்து எவன் இதை இவ்வாறு அறிகிறானோ அஸ்மால் லோகாத் பிரேத்திய அஸ்மால் லோகாத்துனா இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுவிட்டு ஏதம் அன்ன அது எப்படின்னா அன்னமயமாத்மானரமியா பிராணமயமாத்மான மனோமயமாத்மாசிரம விமயமாத்மாந்தமயமாத்மாசிரமிமாட்ட அஸ்மல்லோகேனம் அன்னமய நாஹம் அன்னமய நாஹம் பிரணமய நாஹம் மனோமய நாஹம் விஜயானமய நாஹமாந்தமய இமான்லோகான் காமான் நீ காமரூபி அனுசஞ்சரன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்திலையும் இருந்துகிண்டு எல்லா சரீரத்திலையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறானான் எல்லாம் கற்பனைங்கிறத சொல்கிறது இமான் லோகான் காமான் நீ காமரூபி அனுசஞ்சரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இமான் லோகான்னா எல்லா உடம்புக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறான் காமான்னா விரும்பியதை சாப்பிடுக்கிறானா காமான் இமான் லோகான் காமான் நீ காமரூபி விரும்பின வடிவங்களை எடுத்து கொள்கிறான் விரும்பினவற்றை சாப்பிடுகிறான் காமாநி காமரூபி எல்லாம் ஞானம் ஞாபகம் நிஜமாவே பிசிக்கலாக அனுபவிக்கிறது இல்லை இமான்லோகான் காமாநீ காமரூபி அனுசஞ்சரன் பண்ணிட்டு ஆனந்தமாக சாமவேதன் சொல்கிறானான் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஏதத் சாம இந்த சாமத்தை காயன் பாடிக்கொண்டு ஆஸ்தே ஆனந்தமாக இருக்காங்க அஹமன்னா ஊஹா அது என்ன அர்த்தம்னா அஹோ அஹோ அஹோ ஆனந்தமும் ஆனந்தம் ஆச்சரியங்கிறான் இப்படி போட்டு லிமிட் ஆக்கிட்டேனே என்னையும் எல்லாரையும் எல்லாரையும் லிமிட்டடாக பார்த்து என்னையும் லிமிட்டடாக பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய நிறையும் சொல்லி என் குறைய நினச்சிட்டு அழுது ஏன் குறைய மறைக்கிறதுக்கா என்ன இல்லாமல் புதுசெல்லாம் சேர்த்துண்டு இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற குறையை எனக்கு வேணும்னா இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற குறையை மறைச்சிடுவேன் எனக்கு வேண்டான்னா அவங்ககிட்ட குறைய சொல்லுவேன் இல்லையா என்ன இடத்துலேயும் குறை நிறைகளை பார்த்துண்டு ஊரில் இருக்கிறவங்கிட்டையும் குறை நிறைகளை எல்லாம் பார்த்துண்டு இந்த குறை நிறைகள் எதுவுமே உண்மை இல்லையே எல்லாம் தற்காலிகம்தானே எந்த குறை சத்தியம் எந்த நிறை உண்மை வாழ்க்கையில் நிறை வந்த நிறைவாக இருக்கேங்கிறான் கொஞ்ச நாள் கழித்து அழுகிறான் இந்த வருஷம் நிறைவாக இருக்கேன் அடுத்த சனிப்பயிற்சியில் அது வரப்போகிறதுங்கிறான்னா என்னத்தை நீ சொல்ல திரும்ப வர தானே போகிறது இந்த குறை நிறை எல்லாத்தையும் விட்டுட்டு காமாநி காமரூபி அனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஹா ஊகா ஊகா நீங்கள் கேட்டிருக்கலாம் நிறைய பேர் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்கிறா எல்லாரும் அஹம் அண்ணம் அகம் அண்ணம் அகம் அண்ணம் அஹம் அண்ணதா அஹம் அன்னதா அஹம் அன்னதா அஹக் க்லோக கிருத் அஹக் க்ளோக கிருத் அஹ் க்ளோகிருத் நான் தான் இரண்யர்ங்கிறம் அஹமஸ்மி பிரதமஜா ரிதா சா அஹமஸ்மிங்கிறான் நான் தான் பிரம்மாஜிங்கிறான் கூர்வந்தேவே அமதஸ்யநா பாயி எல்லா தேவர்களுக்கும் மூத்தவனாகிய பிரம்மதேவன் நானே யோ மாத தாதி சை தேவமா வாஹா அகமன்னமன்னில் ஒரு தர்மத்தை வேற சொல்லிட்டு போயிடுது இடையில ஒரு தர்மம் உணவாகிய என்னை பிறருக்கு வழங்காமல் தானே சாப்பிடுவானே ஆனால் அவனை நான் சாப்பிட்டு விடுவேன் எப்படி உணவாகிய என்னை நான் இப்போ ஃபுட் ஐட்டேன் ஃபுட்டு பேசுகிறது ஐ ஆம் பிகமிங் ஃபுட்டு ஃபுட்டு என்ன பேசுகிறதுன்னா என்னை யாருக்காவது கொடுக்காமல் நீயே சாப்பிட்ட உன்னை நான் சாப்பிட்டுடுவேன் அன்னதானத்தோட மகிமை அன்னதானத்தோட அவசியம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அதந்தம் அதந்தம் அமி அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை இன்னொருத்தனுக்கு கொடுக்கலன்னா நான் சாப்பிட்டு இதில் ஒரு தர்மத்தை சொல்லிட்டு போகிறது அகம் அன்னம் அன்னம் அதந்தமாத்மி அ அன்னம் அகம் அன்னம் அதந்தம் அத்மி அன்னமாகிய நான் அன்னத்தை கொடுக்காதவனை சாப்பிட்டு விடுவேன் அதனால் அன்னதானம் பண்ணணும்னு அர்த்தம் அன்னதானம் பண்ணல தோஷங்கிறத இன்டைரக்டா ஒரு தர்மமாக வேற சொல்லிட்டு போறது அகம் விஸ்வம் புவனம் இதெல்லாம் இதோட சேர்ந்ததுதான் அங்க அப்படி இருக்கு நீங்க ரெஃபர் போர்ஷன் அப்படின்னு போட்டாலும் தப்புவல்லி தைத்திரியோ பிஷத் போர்ஷன் கடைசி அணுவாக்கம் கடைசி பாகம் சுவர்ண ஜோதி ஏதா இத்து பனிஷத்து முடிகிற பகுதியில் இருக்கு இதுவும் அதுவும் உண்மையான் அஹமையே சகலம் ஜாத்தம் அப்போது நான் உட்கார்ந்து தியானத்தில் இதை சொல்கிற போது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது எந்த பாடி எல்லாருந்தான் என்ன நான் என்னோட தியானத்துக்கு என் மனசில் எண்ணத்துக்கு பொருள் உணர்வை தவிர ஒன்றும் இல்லை உணர்வில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நாமரூப கர்மங்கள் அனந்த கோடி நாமரூப கர்மங்கள் வந்து வந்து போயிண்டே இருக்குது அல அலையா இந்த பிரபஞ்சத்திலுடைய கால வெள்ளத்தில் நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன மாத்திரம் யோசிச்சு பார் இது எத்தனை காலமாக இந்த பிரபஞ்சம் இருக்குது ஆனால் நம்ம என்னமோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸை வச்சுட்டு அலையிறோம் ம் வாஸ்தவம் ஒன்றும் கிடையாது பொறுப்பாக இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் தர்மத்தை பண்ணும் நல்லதெல்லாம் பண்ணணும் ஆனால் இது ரொம்ப உண்மைன்னு நம்பிடப்படாது இந்த வாழ்க்கை அதுதான் பாடம் அதுக்காக விட்டு ஓடிக்கிடலாம் போகிறதில்லை ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சு இந்த சமூகத்துக்கு நம்மளால் நல்லது பண்ணிவிட்டு போகணுமே தவிர போகிறபோது சந்தோஷமாக நல்லதெல்லாம் பண்ணினோங்கிற திருப்தியோடு போகணும் அது யாருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறா பண்ணலேங்கிறத பற்றி கவலை கிடையாது அதுவும் இருக்கணும் நான் பண்ணேன் சுவாமி ஒருத்தனை ரெக்கக்னைஸ் பண்ணலனா இன்னொருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நீ பண்ணுற நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணால் நீ ஓன் திருப்திக்கு பண்ணிட்டு போ நிறைய பேர் பாராட்டுறான் அதுக்காக பண்ணுறது பாராட்டினா பாராட்டிட்டு போகிறான் பாராட்டுறவனுக்கு பாராட்டினா நல்லது பாராட்டலை நமக்கு என்ன புகழுக்காக நாம் செய்யக்கூடாது பொருளுக்காகவோ புகழுக்காகவோ ரெக்கக்னேஷனுக்காகவோ செய்யக்கூடாது நம்ம நம்ம தர்மம் என்னென்னா இப்போ மரத்துலேருந்து மாங்காய் நிறைய காய்ச்சி பழ கொடுக்க போகிறது மரத்துக்கு பூஜையாக விசேஷமாக நடக்கிறதா என்ன ஏதாவது இங்கே மரத்தை நிறைய இருக்குது எல்லா மரத்துக்கும் ஒ ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம் அவ்வளோதான் மா மாமரமான அது கொடுக்குறது சப்போர்ட்டாக அவ்வளோ கொடுக்குறது யார் அதுக்கு போய் இது பண்ணுறோ அது எவ்வளோ பண்ணின்னு இருக்குது அதுக்கு எதாவது அவார்டு ஃபங்க்ஷன்லாம் இருக்கா ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது இன்னும் நம்ம இது பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சரி அஹ தத் பிரம்மாத்வயம் அஸ்மி அகம் அந்த அத்வயம் பிரம்ம தத் தத்துனா அந்த அந்த என்னது பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்மன் அத்வயம் பிரம்ம பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒரு பதார்த்தமும் கிடையாது மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் கிடையாது அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் இதெல்லாம் கயிற்றில் பாம்பு போல சங்கராச்சாரியர் அத்தியாச பாஷ்யத்தில் மிருத்கட திருஷ்டாந்தம்லாம் யூஸ் பண்ணுறதில்லை ரஜ்ஜு சர்ப்பந்தம் தான் யூஸ் பண்ணுறது ரஜ்ஜு சர்ப்பம் சுக்திகாரஜான் பிரவருத்திக்கு சுக்திகார ரஜதம் இதுக்கு நிவர்த்திக்கு ரஜ்ஜு சர்ப்பம் இதைத்தான் யூஸ் பண்ணுறாரே தவிர மிருத்கட திருஷ்டாந்தமெல்லாம் அத்தியாச பாஷ்யத்தில் யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக் தான் அது இடத்த பொறுத்து அதாவது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வேதாந்தத்தில் கூறப்படும் ஓமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது பின்னால பார்ப்போம் ஆக இந்த இடத்துல இதை பூர்த்தி பண்ணுறோம் ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்த்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்த மந்திரம் அனோரணியான் நகமேவ புரானோம் புருஷோமீசிமையோம் அணோணீய மஹான் அஹம் விஷமிச்சி புராதனோகம் புருஷோஹமீசமயம் சிவரூபீ அணோரணீயான் அணோஹ அணியான்னு சொன்னால் அணுவுக்குள் அணுவாய் அதாவது அணுவுக்கு காரணம் நான் தான் அர்த்தம் கான்ஷியஸ்னஸ் தான் காஸ் ஆஃப் ஆட்டம்னா என்ன சொல்லுவேன் உணர்வே உணர்வின் மீது அணுக்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன உணர்வின் மீது மாயையால் அணுக்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன அணுக்களோட சேர்க்கை தான் எல்லாமே அணுக்களுடைய அளவை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு ஆக அணோகோ அணியான் அணோக அணியான்னு சொன்ன அணுவுக்கும் காரணமானது அணுவும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதிசூக் அர்த்தம் இருக்கு நுண்மையில் நுண்மையானவன் நுண்மையில் பெரியோன் காண்க சிறியோன் காண்க நுண்ணியன் காண்கான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் அனோஹோ அனான் சரி அப்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சற்றுலா நீங்க நான் இல்லை எது ரொம்ப பெருசோ அது நான் தான் தத்வத்து அகம் மகான் மகத்தோ மஹியான் இப்படி சொல்ற மகான் நான் பெரிதாகவும் இருக்கிறேன் பெரியதில் பெரியதாகவும் இருக்கிறேன் பெரியதும் சிறியதும் என்னை சார்ந்து தான் இருக்கிறது நீங்கள் நடுப்பரையும் போட்டுக்கலாம் ஏ பெருசு சிறுசுங்கிறதே ரிலேட்டிவ் தானே இல்லையா பெருசு சின்னதுன்னு சொன்னால் எப்படி எடுத்துக்கிறது இப்போ பாரத தேசம் பெருசு ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்தோம்னா இப்போ ஒன்று பார்க்குறோம் தக்ஷணாமூர்த்தியை பார்த்து தான் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு இதை விட பெருசாக பார்த்தோம்னா என்ன தோணும் இது சின்னதாகிடும் இல்லை இல்லை அதுதான் ரொம்ப பெருசு இது சின்னது இதை பார்க்குற போது இது பெருசு அதை பார்க்குற போது இது சின்னது அப்போ இது பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது அப்போ பெருசு சின்னதுங்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் பெருசு சின்னதுங்கிறது நம்முடைய கற்பனை ஒன்றாவது எல்லாம் பெருசு பெரியது சிறியதுங்கிறது சாஸ்திரத்தில் சொன்னால் ரிலேட்டிவ்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் சம்ஸ்கிருத்தில் அது பெரு ஆபேஷிகம் ஆர் சாத்திசயம் ஆபேட்சிகம் சாத்திசம் அதனால் ரிலேட்டிவ் அந்த தகுந்த அதை அந்த நோக்கில் பார்க்குற போது அது சரி ஆனால் பெரியது சிறியது என்பது உண்மையில் இல்லை பெரியது சிறியது என்பது அவரவருடைய மனக்கற்பனையை பொறுத்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் பெருசுங்கிறார் அதை விட பெருசு நான் ஒன்று பார்த்துருக்கேன் அப்படி பார்த்த உடனே என்னாகும்னா இது சின்னதாக தெரியுது அதுதான் பெரிசு போபாலில் போஜராஜா கட்டியிருக்கார் அதுதான் பெரிய லிங்கம்னா அப்போது எல்லாமே இப்படி தான் இருக்கு சிறியதில் சிறியதும் நானே பெரியதில் பெரியதும் நானே இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா பெரியது சிறியது என்பது என்னை சார்ந்தே இருக்கிறது சைத்தன்யத்தில் தான் மகத்து அணுகு அத்தியஸ்தம் பிக் ஸ்மால் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் இம்போஸ்ட் உண்மையிலே பிக்காவுது ஸ்மால் ஆகுது கிடையாது அஹ அணோரணியான் அகமேவ அகமேவ அனோகோ அணியான் தத்வத்து மகத்தோ மகியான் அகமேவ மகத்திலையும் மகத்து நான் தான் பெரியதும் நானே சிறியதும் நானே அப்போ இதை சொல்றபோது நம்ம கவனம் பெருசு சின்னதில் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஆதாரமான சைத்தன்யத்தைத்தான் சைத்தன்யாரு அகம் அது வேற இருக்கு அகம் சைத்தன்ய ஸ்வரூபமேக பெருஷி அகமேவ விஸ்வம் அகமேவ அணுகு அதனால தான் சொல்கிறார் இதம் விசித்திரம் விஸ்வம் அகமேவ அகங்கிறதுக்கு பதிலாக விசித்திரம் விஸ்வம் அகமேவன்னு சொல்லலாம் இதம் விசித்திரம் இதம் விசித்திரம்னா நம்ம ஆப்ஜெக்டிஃபைன் பண்ணக்கூடியதற்கே இந்த ஆப்ஜெக்ட் வந்து நத்திங் பட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியர் திருஷ்யம் திர்டாவுடையஸ்வரூபந்தான் அதத்தான் இந்த திருஷ்ணாமூர்த்திஸ்தோத்திரத்தில் நாலாவது ஸ்லோகம் நம்ம நமஸ்காரம் பண்றோமே நாநாட்சிதரஸ்தாதீபிரபாபாஸ்வரம் ஜானம் எஸ் சதினாபகிஸ்பந்தே ஜாமீதி தமேவாந்தமனுபாத் தமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே சொல்கிறோம் என்ன அர்த்தம்னா அந்த மந்த்ர ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஒரு கொடம் இருக்குது நானாட்சித்ர கடோதரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கொடம் இருக்குது ஒரு மண்ணால் ஆன கொட பாத்திரம் இருக்குது அதில் நானாட்சித்ரம் எல்லா பக்கமும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுருக்கு நானாட்சித்ர கடோதரஸ்தித அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மகாதீபா அதுக்குள்ளே ஒரு நல்ல தீபம் ஏற்றி உள்ளே வச்சிருக்கு அது என்ன பண்ணுகிறதுன்னா அந்த துவாரத்து வழியாக நானாட்சித்திர கடோதரஸ்த மகாதீப பிரபாபாஸ்வரம் அந்த தீபத்தோட ஜுவால வெளிச்சமானது மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் அது வரைக்கும் எக்ஸாம்பிள் அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஞானம் இருக்குது இதுலேயும் ஓட்டையெல்லாம் இருக்குது கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஓட்டையெல்லாம் இருக்குது எப்படி குடத்துக்குள்ளே இருக்கிற வச்சிருக்கிற விளக்கானது விளக்கோட ஜுவாலையானது துவாரங்கள் வழியாக வெளியில் போய் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் பர்வேட் பண்ணி வியாபித்து அதெல்லாம் என்னது எவிடெண்ட்டாக விளங்கும்படி பண்ணுறதோ அப்படி இந்த உடம்புக்குள்ள இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது எல்லோருக்கும் இருக்குது இது காமன் கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னா இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் வழியாக வெளியில் போய் எல்லா பொருளையும் இது சப்தம் இது ஸ்பர்ஷம் இது ரூபம் இது ரசம் இது கந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது வஸ்துவையும் வஸ்துவோட குணங்களையும் பிரகாசப்படுத்துறது இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸையும் இந்த கான்ஷியஸ்னஸ் பிரகாசப்படுத்துறது இது வழியா வெளியில போய் அதையும் பிரகாசப்படுத்துறது ஞானம் எஸ்யது சக்ஷுராதிகரண ஆதி போட்டிருக்காரு எக்ஸட்ரா சக்ஷுராதிகரணத் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஜானாமி அறிகிறேன் அப்படிங்கிறான் அறிகிறேன்கிற எது அறிகிறாய் அதெல்லாம் அறிய அதை பராக்க பார்க்கறது என்னை அறிந்து கொண்டு தான் எல்லாவற்றையும் அறிகிறேன் என்னை எதன் துணை கொண்டு அறிகிறேனோ அதன் துணை கொண்டுதான் எல்லாவற்றையும் அறிகிறேன் இது ஐக்கியம் என்னை எந்த உணர்வின் துணை கொண்டு அறிகிறேனோ அந்த உணர்வின் துணை கொண்டுதான் எல்லாவற்றையும் அறிகிறேன் சொல்லப்போனால் அந்த உணர்வே நான் நான் தான் என்னையும் அறிகிறேன் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் ஆகவே ஏதோ விளங்குறத்துக்கு இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி விளக்கிரமொர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு பேத புத்தி தோன்றுகிறது இந்த பேத புத்தி சத்தியம் அல்ல அப்படிங்கிறது பாடம் ஜானா தமேவ பாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜெகத்து இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் அதுக்கிட்டிருந்து இறவல் வாங்கி தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கு ஜானாமீத்தி அறிகிறேன் என்று பாந்தம் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வை சார்ந்துதான் சர்வம் அனுபாத்தி அனைத்தும் அதனுடைய இரவல் ஒளியை வாங்கித்தான் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் மாயாஜாலம் இதை உண்மையை நம்பிட விடாது இதுதான் மாய பண்ணுறது இந்த வேலையெல்லாம் ஆக நம்ம இதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணணும்னா இந்த பேதமெல்லாம் ஒரு மாயாஜால் துவைத்தம் பேதம் எல்லாம் மகா மாயாஜாலம் அப்படின்னு புரிஞ்சு அமைதியாயிடும் பேசறதுக்கே விஷயம் இல்லை புரிஞ்சு போயிடுதுன்னா அமைதி தான் நிர்மமோ நிரகங்கார சாந்தி அதிகச்சதி ஞானம் லப்துவா பராம் சாந்தி அச்சிரேண அதிக பேசாம இருக்க வேண்டியதான் அதுதான் சொல்றேன் அஹ இதம் விஸ்வம் விசித்திரம் விஸ்வம் இதம் விசித்திரம் இதம் விஸ்வம் விசித்திரம் என்னெல்லாம் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எத்தனையும் ஹிஸ்ட்ரி புராணத்தில் ஆயிரம் இருக்குது புராணம் ஏகப்பட்டது இருக்குது நம்ப முடியாது நம்புறது எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சு டே டு டே டெவலப் நடந்துட்டுருக்கு புதுசு புதுசாக நல்லா வந்துட்டுருக்கு நமக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எலக்ட்ரிசிட்டியே வராத காலம்லாம் பார்த்துருப்பா இப்போ இந்த செல்ஃபோன் டே டுடே புதுசு புதுசாக ஒன்று வந்துட்டுருக்கு இதையும் பார்த்துட்டு தான் ஆ எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலம் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இல்லை தினந்தோறும் இந்த இதெல்லாம் வந்துருக்கு எவ்வளோ வேக வேகமாக ஐடி டெவலப் ஆச்சோ அது மாதிரி இப்போ என்னவோ புதுசாக ஒன்று சொல்கிறாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் வேர் எங்கேருந்து வந்தது இது மாதிரி வந்துட்டே இருக்கும் எல்லாம் நம்ம நம்மளே நம்மளையே நம்ம எல்லா சிருஷ்டியை நல்லது பண்ணிக்கிறதும் நம்ம தான் இந்த சிருஷ்டியை வந்து பஸ்மாசுரன் தலையில் கை வச்சுட்ட மாதிரி தான் தன் கையிலே வச்சான் செத்தான் அது மாதிரி இது மாதிரி பஸ்மாசுரன் என்ன பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பண்ணி தயில வச்சு எல்லாம் போகிறது போம் வரிசையாக எல்லாம் அனுப்பிச்சுட்டுருக்காங்க ஆ ஓன்னு வந்து ஐடிக்கு அலையாலேன்னு அலைஞ்சது எத்தனை பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ முடிஞ்சு போச்சு போயிட்டு வர்றேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியல போவோம் இருக்கவே இருக்குது நம்ம விறகு அடுத்த வேலைக்கு போகக்கூடாது தெரியாது பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம விட்டால் போயிடுவோம் இந்த வேலை என்னென்னா அந்த வேலை என்ன இப்படி அதுக்காக எனக்கு சாகனம் இதில் நிறைய சூசைடாக பண்ணிக்கிறது வேற என்ன பண்ணிக்கிறது அப்போ என்ன அர்த்தம் நான் இதை நம்பியாக நான் பிறந்திருக்கேன் இந்த செல்போனை நம்பியாக என் ஜென்மாவே இருக்கு அதுதான் இதுக்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது இதில் வந்து என்ன வேணாலும் வாழ்க்கையில் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் ஆனால் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இல்லை எனக்கு இதுதான் பழகி போச்சு இதை விட்டால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது ஹவு டு லீவ்னா எப்படி இருக்கிறத அது பிடிக்க மாட்டேங்கிறது பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இதுக்கு தான் இந்த பிடிக்கிறது பிடிக்கலேங்கிறது தான் ராகத்வேஷம்னு பேர் இதுலேருந்து விடுபட்டு எப்படி இருந்தாலும் நான் என்னத்துக்கு என்னோடய ஹாப்பினஸ்ஸை விடணும் சந்தோஷத்தை விடணும் நிறைய பேரை பார் மற்றவரை பார் ஒன்றுமே இல்லாமல் க அவனுக்கு அவனுக்கும் ஒன்றுமே இல்லை பெசன் நகரில் நான் ஒரு ஒருத்தரும் போகிறத காலம்புரை பார்க்குறேன் ஏகப்பட்ட பேர் பிளாட்ஃபாரத்தில் படுக்கிறது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் பெரிய பங்களா இருக்குது உள்ளுக்குள்ளேயே விட ரூம் இருக்குது அங்கே ஒரு தாத்தா பாட்டி தான் உட்காந்துருக்கார் எல்லாம் எல்லா குழந்தைகளும் அமெரிக்காவுக்கு போயிடுது இதான் மகா மாயான்னு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கிறவனும் நானே அந்த வீடும் நானே அந்த வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நானே சொல்லிக்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் விவேகம் இருந்தால் இதெல்லாம் இருக்காது இல்லை கவுர்மெண்ட்டாக இதாக இருக்குன்னா அவருக்கு பாவம் அவருக்கு க்ரீ கிரீடு ஓவராக இருக்குது பொலிட்டீஷன்ஸுக்கு கிரீடு பஞ்சமாகதான் இருக்குது எல்லாம் பாவம் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப அனுகிரகமான நம்ம அதுக்கு தான் நம்ம நம்ம தேசத்து வித்தியில் இந்த ட்ரைனிங் ரொம்ப இருக்குது நம்ம தேசத்து சம்பிரதாயத்தில் இந்த பாடங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் இதை நோக்கித்தான் போகும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இருக்கிற வரைக்கும் சாகிறதுக்கும் ரெடி அதே சமயம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ரெடி எப்போ வேணாலும் சந்தோஷமாக சாகவும் தயார் சந்தோஷமாக வாழவும் தயார் எந்தாரணத்தை கொண்டும்ோஷத்தை இழக்க மாட்டோம் உற்சாகமா இருக்கும் இதுல இருந்தால் பரவாயில்லை இதுலயும் விசித்திரம் அடுத்தது என்ன புராதனோகம் பழமையும் என்னை சார்ந்தே இருக்கிறது ரொம்ப பழசுன்னு சொல்கிறோம் அதுவும் ரிலேட்டிவ் தான் அதுக்கு முன்னால் பழசை பார்த்தா இப்போ நலந்தா யூனிவர்சிட்டி பழசுன்னா அதுக்கு முன்னால் இருந்த வித்யாஸ்தானங்கள்லாம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகாபுரி துவாராவதி செய்வ சப்தை தேனா எல்லாம் ஏதோ கோயில் நினச்சிக்காய்ங்க ராமஜென்மபூமி கிருஷ்ண ஜென்மபூமி ஹரித்வார் உஜ்ஜெயின் எல்லாம் வந்து காஷி காஞ்சிபுரம் எல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருந்த இடம் மகா மகா இது நலந்தாலெலாம் பின்னால் வந்தது அதெல்லாம் பார்த்தோம்னா அதில் எத்தனை பேர் வித்யாபியாசங்கள் பண்ணியிருக்கிறார்கள் இந்த தேசத்துலேருந்து அப்போ இருந்த பாப்புலேஷன் அப்போ இருந்த அந்த வித்யாஸ்தானங்கள்லாம் ரொம்ப பெருசு எங்கேயோ சைனாவிலருந்தெல்லாம் நடந்து வந்து வித்யாபியாசம் பண்ணியிருக்கிறார்கள்ங்கிறார் காஷ்மீர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தவங்க உண்டு காஞ்சிபுரத்துலேருந்து காஷ்மீருக்கு போன உண்டு அதனால்தான் பாரதியார் பாடினார் அவர் காசியில் இருந்ததுனால தான் நமக்கு சௌரியமாக போச்சு அவர் காசியில் இருந்தார் பாரதியார் போக வேண்டி இருந்தது அவருக்கு அதனால் என்னாச்சுன்னா அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சது நம்ம கல்ச்சர் தெரிஞ்சது அங்கே இருக்கிற பண்டிட்ஸோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால தான் பாடினார் காஷி புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் இப்போ காஞ்சியிலையும் இன்றைக்கும் இருக்குது நிறைய அங்கங்கே மட்டங்கள்லாம் ஜெயின் மட்டம் இருக்குது புத்திஸ்ட் மட்டம் இருக்குது சைவ மட்டம் இருக்குது வைஷ்ணவ மட்டம் இருக்குது அத்வைத சம்பிரதாய மட்டம் இருக்குது எல்லா மட்டங்களும் இன்றைக்கும் இருக்குது காஞ்சிபுரத்தில் சும்மா பேருக்கு இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டும் பாப்புலராக இருக்குது பாக்கி எல்லாம் இருக்குது எல்லா வித்யாஸ்தானங்கள் இன்றைக்கும் யூபி கவர்மெண்டில் எத்தனையோ கோடி ஐ ஃபைவ் என்னவோ இதுக்காக ஒதுக்குறாங்க வாங்கி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு ஆளு இல்லை ஆஹா புராத்தனோகம் பழமையிலும் பழமை முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் எதெல்லாம் பகவானுக்கு சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கே இங்கே இதாக இருக்குது ரொம்ப பழசு நான் தான் நவோ போட்டுக்கலாம் பழமையில் பழமை நான் புதுமையில் புதுமை நான் பழமையும் நான் புதுமையும் நான் எல்லாமே நான் புருஷா அகம் புருஷாகு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புருஷாங்கிறதுக்கு முழுமை பரிபூர்ணகான்னே போட்டிருக்கார் புருஷகா புருஷாக சொன்னால் பூர்ணத்வாத் புருஷா புராணத்வாத் புருஷா புரி சேத்தேத்தி புருஷா புருஷ சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறவன் அர்த்தம் ஆக இது ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லை புருஷா ஸ்திரீங்கிற அர்த்தத்தில் இல்லை புருஷஹான்னு சொன்னால் உடலில் உறைபவன் உடலில் உறைபவன் அப்படி ஒரு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல பூர்ணகா பூர்ணத்வாத் புருஷகா பழமையாக இருப்பதால் புராணத்வாத் புருஷகான்னு உண்டு புரி சேத்தே இத்தி புருஷஹா பூரையத்தி சர்வம் இப்படி புருஷ சப்தத்துக்கு நிறைய நிர்வச்சனம் இருக்கு ஆ பூரையத்தி சர்வம் அனைத்தையும் நிறைவுபடுத்துகிறான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறது அஹ பூரையதி சர்வம் இது புருஷகா உடம்புக்குள்ள புரி சேத்தே இருஷகா மிக பழமையாக இருக்கிறதுனால புராணத்துவாத் புருஷா பூர்ணத்வாத் புருஷா நான் நிறைவானவன் குறைவு என்பது என்னிடத்தில் ஒருபொழுதும் வந்ததுமில்லை வரப்போவதும் இல்லை இப்பொழுதும் இல்லை குறைவு என்பது அறியாமை கற்பனை ஒரு நானும் எனக்கு எந்த குறைவும் கிடையாது உடம்போடு சேர்த்துன்டா எனக்கு குறைவு வந்துடும் அறிவில் குறவு வேல்யூஸில் குறவு சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து சரியாக சாப்பிட முடியல தாகம் பிரச்சனை அப்புறம் வந்து உடம்பில் குறைவு வெயிட்டு கூடுறது வெயிட்டு குறையிறது எல்லாம் எல்லாத்துலேயும் குறையோடு தான் இருக்குது இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ்ன்னு எடுத்துட்டா அதில் ஃபுல்லாக என்னதுன்னா குறவுதான் நான் இதோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டால் எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் குறையைத்தான் புலம்ப முடியும் சுற்றி வர்ற இருக்கிறவனும் அவன் அவன் உடம்பை பற்றி குறைய சொல்லிகிட்ருக்கான் இதுக்காகவா ஜென்மா கிடையாது ஆகையினால் குறைகளெல்லாம் கற்பனை ஏன்னா சின்ன வயசில் ஒரு டைப் ஆஃப் குறை சொன்னோம் இப்போ இன்னொரு புதுசாக குறை சொல்ல குறை சொல்கிறது கண்டுபிடிச்சுட்டே இருக்கும் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ இல்லாட்டி இன்னொருத்தனை பார்த்து குறை சொல்லின்னு இருக்கும் எல்லாம் சரிதான இது சரி இல்லை அது சரி இல்லை அது சரி இல்லை ஆக புத்திசாலி என்ன பண்ணுறான்னா அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் மனைவியை சொல்ல வேண்டியதான் நீயும் முழுமையானவள் நானும் முழுமையானவன் உங்கள் அம்மாவும் முழுமையானவள் எங்கள் முழுமையானவள் என் தங்கையும் முழுமையானவள் நிறைவானவள் அதுதான் சுவாமி கஷ்டம் சொல்லி ஆனும் நீயும் பூர்ணம் நானும் பூர்ணம் எங்கள் அம்மாவும் பூர்ணம் உங்கள் அம்மாவும் பூர்ணம் என் தங்கையும் பூர்ணம் உங்க ஆத்து மனுஷாலும் பூர்ணமானவா தான் எங்காத்து மனுஷாலும் பூர்ணமானவா தான் நம்ம இருக்கிற ஊரும் பூர்ணந்தான் நைபரும் பூர்ணம்தான் எல்லாம் பூர்ணம்னா சும்மா கற்பனை விடாதீங்க இது கற்பனை இல்லை நீ கொறை சொல்கிறவாரு அது தான் கற்பனை நம்ம நினச்சின்னு இருக்கோம் இது இமேஜினேஷனான இமேஜினேஷ் தான் ஃபேக்ட் நிறைவாக இருக்கிறோம் என்பது தான் உண்மை குறைவாக இருக்கிறது என்பது கற்பனை நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் படிக்கிறதெல்லாம் வந்து கற்பனை நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்குவோம் சுவாமிஜின்னு ப்ராக்டிக்கல் லைஃபு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஓவர் ரியாலிட்டி கொடுத்து தானே இப்படி மாட்டின்னு இருக்கோம் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்னென்ன தினம் காலம்பரை எந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் எதாவது வேலை செய்யணும் இதானே ப்ராக்டிக்கல் லைஃபு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்க்கணும் அவ்வளோதானே இதைப்போய் என்னத்துக்கு ரொம்ப சீரியஸாக ஓவர் சீரியஸாக எடுத்துக்கணும் வாழ்க்கை அளவுக்கு மீறி சீரியஸாக பார்க்குறதுல தான் ப்ராப்ளமே எங்கே எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும் ரொம்ப ஓவராக சீரியஸாக எடுத்துகிட்டு ஐயோ ஐயோன்னு புலம்பின்ண்டு பரிகாரத்தை பண்ணிண்டு ஊரூராக சுற்றிண்டு ஆள் ஆளுக்கு நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நான் படுறதை யாருக்குமே சொல்ல முடியல நீயாக கொஞ்சம் கேளை சொல்லி தொந்தர தாங்க முடியல வெளியில் சொல்லப்படாது ஆனால் சொல்லி ஆகணும் மண்டை புண்ணாய்டு அதனால் நான் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஓடி விடுறேன் அஹ புராத்தனோகம் புருஷோகம் அகம் ஈஷஹா அகம் ஈஷா ஈஷான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த மாயப்பிரபஞ்சத்தின் தலைவன் நான் மாயப்பிரபஞ்சத்தின் தலைவன் நான் இந்த மாயப்பிரபஞ்சம் இருக்கே இந்த மாயப்பிரபஞ்சம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாயப்பிரபஞ்சத்தின் தலைவனாக நான் இருக்கிறேன் இதெல்லாம் தியானம் பண்ணுற எல்லாரையும் கூப்பிட்டு தெரியுமா நான் தான் மாயப்பிரபஞ்சத்தோட தலைவன் அப்படியே அப்படிலாம் இல்லைப்பா நீயும் மாயப்பிரபஞ்சத்தினுடைய தலைவன் எல்லாரும் அவரவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மாயப்பிரபஞ்சத்தின் தலைவன் நான் ஆ ஈஷா ஈஷான்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரன் தலைவன் அப்புறம் அடுத்தது என்னென்ன ஹிரண்மயோகம் ஹிரண்மயான்னு சொன்னால் இந்த இடத்துல மயகான்னா ஸ்வரூபம் ஹிரண்யம்னு சொன்னால் ஹிரண்மயம் அப்படின்னு சொன்னால் பொன்மயமானவன் ஸ்வர்ணமயமானவன் அப்படின்னா இந்த இடத்துல ஞானம்னு அர்த்தம் அறிவு அறிவே வடிவானவன் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளற் பெருமான் அப்படின்னு ஆரம்பிப்பார் கிருபானந்த ஞானமே வடிவாகிய ஆஹ அகம் ஹிரண்மயோகம் ஹிரண்மயோகம்னா நான் தங்கம் போன ஞான தங்கமேன் பாடுறார் இல்லையா அதுதான் ஹிரண்மயோகம் ஒரு சொல்கிறார் ஞான பிரச்சுரஹா ஆஹ நான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறேன் அறிவொழியாகிய என்னால் தான் இந்த ஜட வஸ்துக்கள் பிரகாசிக்கின்றன அப்படின்னு அர்த்தம் அப்புறம் என்னதுன்னா சிவரூபம் அஸ்மி நான் நித்திய மங்கள ஸ்வரூபா நான் ஒரு நாள் அமங்களம் கிடையாது இதெல்லாம் வெளியில மங்களம் அமங்கலம் எல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் மங்களம் இதெல்லாம் அமங்கலம் பசுமாட்ட பார்த்தா மங்களம் கழுதையை பார்த்தா மங்களம் நினைக்கிறேன் கழுத சத்தத்தை கேட்டா மங்களம் இல்லையா கழுத சத்தத்தை கேட்டா மங்களம் கழுதைய பார்த்தா அமங்கலம் ஒரு பிராமணம் வந்தால் அமங்கலம் எப்படி பாருங்க ரெண்டு பிராமணம் வந்தால் மங்களம் அதனால் ரெண்டு பேர் அனுப்பும்பான் சில பேர் நான் போகிறதே அவன் வர சொல்லு யாராக வந்துடும் வெளியில் சில பேர் எட்டி பார்ப்பான் அந்த காலத்தில் கிராமத்துலலாம் இப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி போய் எட்டி பார்ப்பாள் யாரெல்லாம் வராப்பார் பார்த்துட்டு இப்படி போய் பார்த்துட்டு அவன் தெரிஞ்சுன்னு தான் போவான் இல்லாட்டி போனது உருவிட்ட மாதிரிதான் கொஞ்சம் தூரம் போய் யாராக வந்துட்டான திரும்பி வந்துடுவான் எல்லாத்துக்கும் பார்ப்போம் அதனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுப்பா அதெல்லாம் ஏதோ லௌகிக விவகாரத்துக்காக அப்படிலாம் பார்க்குறது இங்கே அப்படி இல்லை அதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் வேணாம் இருக்கலாம் அஹ நித்ய மங்களஸ்வரூபா சிவரூபம் அஸ்மி ஆஹ அணோரணியான் அகமேவ தத்வத்து மகானஹம் விஷ்வமிதம் விசித்திரம் அஹமே புராத்தனம் அஹம் புராத்தன அஸ் அஹம் புருஷா அஸ் அஹம் ஈஷா அஸ் அஹம் ஹிண்மய அமி அஹம் சிவரூப்பிதித்சனம் சுலபண இந்த கைவல்யோபனிஷத்தை நிதித்சன பிரதானம் இது ஸ்ரவணிரந்தமாக மனனிரந்தமாக நிதித்ராசன கிரந்தமாண்ணா இதில் இருக்கிற மந்திரங்களெல்லாம் நிதித்தியாசன பிரதானம் நிதித்தியாசனம்னா என்ன தியானம் அதுலேயே இந்த லக்ஷணங்கள்லாம் தெரிஞ்சால் பண்ண முடியும் இந்த பிரம்ம லக்ஷணங்கள் எல்லாம் மனசில் உள்வாங்கிட்டு இருந்தால் இந்த தியானத்தை பண்ண முடியும் இன்னும் சில மந்திரங்கள்லாம் இருக்குது நான் இந்த அளவில் இன்றைக்கி வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் அறிவோம் ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருணையாம தேவாக ேஜராங்கை வாசி வியசேமேவா இந்திரோ விர்தவாதி நூஷா விஷவே நரிஷ்டேமி நோகஸ் ஓ ஐயனேயனதுள்ளேனின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम शांति, शांति, शांति, அன்பர் வாழி பராபரமே ஓரி ஓ ஆதிகுநீ